ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஷிராங்கரதலப்புல வரிஷைய பிதக்களை உத்தேசிச்சு செய்யவேண்டியதானே பிதக்கர்மாக்களுடைய பெருமைகளை வரிஷையாக பார்த்துன்னு வரும் அதிலே கருட புராணத்தில் அப்படி கருடன் பகவானிடத்தில் வந்து கேட்கிறார் நான் எல்லா லோக்கங்கள்லேயும் சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தேன் அப்படி நான் சுற்றி வந்ததில் நான் சில சம்பவங்கள் பார்த்தேன் அது விஷயமாக எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னுட்டு பகவான்கிட்ட கேட்கிறார் கருடசுவாமி प्राप्ते अनित्या प्रभो कुतो பிரலே வய மிரியதவிரோ நம்ப பசியா குீவசன புண்ணியம் வாணியம் எஞ்சித் சுகம் தே தே குனிதாச்சன பூர்ணேசம்வத்சரிவா அப்படீன் ஆரம்பிக்கிறார் கேள்வியன் என்ன கேட்குறாருன்னா நான் அப்படி சுற்றி வர்ற பொழுது ஒரு அக்ரகார வீதியில் ஒரு வயசான ஒரு விருத்தர் ஒருத்தர் காலமாயிட்டார் அதை நான் பார்க்க வேண்டி நேர்ந்தது அப்படி பார்க்குறபோது அவருடைய தேகத்தை வச்சு அந்த தேகத்துக்கு சுத்தி பண்ணி பஞ்சகவ்யம் முதலைவைகளால் சுத்தி பண்ணி நிறைய மந்திரங்கள் சொல்லி ஆகுதிகள் கொடுத்து அந்த தேகத்தை ஜாகிரதையாக எடுத்துகிட்டு போய் அக்னியில் கொடுக்கறத நான் பார்த்தேன் பிறகு பந்துக்கள் எல்லோருமாக சேர்ந்து பத்து நாளைக்கு அந்த ஜீவனை உத்தேசித்து நிறைய கர்மாக்கள் பண்ணுறத பார்த்தேன் இதெல்லாம் ஏன் இது மாதிரி செய்யப்படுறது மரணம்ங்கிறது எல்லோருக்கும் சம்பவிக்கக்கூடியதான ஒரு விஷயந்தானே இந்த மனுஷென்மாவில் மாத்திரம் அதற்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறதுக்கு காரணம் என்ன மேலும் அந்த ஜீவனை உத்தேசித்து நிறைய பண்ணுற கர்மாக்கள் பண்ணி தானங்கள் நிறையா நடக்கிறது அந்த ஜீவனை உத்தேசித்து நிறைய தானங்கள் பண்ணப்படுறது பாஜனோ பானகோ சத்திரம் வாசாம்சித்வங்குலீயகம் த்ரயோதசே தேயம் சாத் பததானம் கிமர்த்தகம் அப்படி அந்த ஜீவனுடைய சத்கத்தியை உத்தேசிச்சு நிறைய தானங்கள் பண்ணுறா இந்த தானங்கள்லாம் அந்த ஜீவனுக்கு எப்படி போய் சேர்றது அதற்கெல்லாம் என்ன பலன் அந்த ஜீவனை உத்தேசித்து ஒரு வருஷ காலம் ஸ்ராத்தங்கள் நிறையா பண்ணுறா அந்த ஜீவனம் இருக்கிற வரையிலும் எல்லோருடையும் பேசிகிட்டு இருக்கான் எல்லோருடையும் சகஜமாக இருந்துட்டுருக்கான் இந்த காலகத்தியை அடைஞ்ச பிறகு குதோயாந்தி ஜனார்தனா அந்த ஜீவன் எங்கே போனான் அந்த ஜீவனை உத்தேசித்து இவ்வளோ கர்மாக்கள் பண்ணுறாலே இதெல்லாம் அந்த ஜீவனை எப்படி போய் அடையிறது இந்த கேள்விகள்லாம் எனக்கு அந்த சம்பவத்தை பார்த்த உடனே எனக்கு வந்தது அதுதான் உடனே கேட்கணும்னு நான் நேராக இங்கே வந்திருக்கேன் எனக்கு கட்டாயம் சொல்லணும் ஏன்னா மரணங்கிறது எல்லோருக்கும் இருக்கிறது தானே அது மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்த பிறகு இதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிட்டேன் இதை சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு லோகத்துலேயும் ஒவ்வொன்றுக்காக பயங்கிறது இருக்குது திரிதிவே திதிஜாத்தேபியா பூமு மருத்யுகாதிபி இஷ்டவஸ்துவியோகேஷ பார்த்தாலே மாமகம் பயம் ஸ்வர்க்கத்துக்கு போனால் இராட்சசர்களினாலே தேவத் தேவர்களுக்கு பயம் இருக்குது பூலோகத்தில் பார்த்தால் யமனை கண்டால் அத்தனை பேருக்கும் பயம் இருக்குது இப்படி ஒவ்வொரு லோகத்திலேயும் ஒவ்வொரு வஸ்துவை கண்டு பயம் இருக்குது இந்த மிருத்யுவை கண்ட அலற காரணம் என்ன இதெல்லாம் எனக்கு இதை பார்த்த உடனே கேள்விகள் வந்தது கட்டாயம் எனக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் பிரசாதம் குறுமே மோகம் சேத்துமருக சசேஷதா அப்படின்னு கேட்குற இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் நீங்கள் கட்டாயம் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்க பகவான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் கருடசுவாமிக்கு அப்படின்னு ஆரம்பமாகிறது கருட புராணம் குருவா சொல்கிற அதில் இந்த ஒவ்வொரு ஜீவனும் காலமார சந்த சமயத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் பகவான் கருடசுவாமிக்கு பதில் சொல்கிறதுக்கு அப்படி அவன் அவனுடைய புண்ணிய பாபங்களுக்கு தகுந்தாற்போல் அவன் அவனுக்கு ஆயுஷானது தீர்மானம் பண்ணப்படுறது அந்த ஆயுஷு முடிகிற பொழுது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டால் நம்முடைய தேகத்தில் அஞ்சு விதமான வாயுக்கள் இருக்குது புரியறதுக்கு காத்துன்னு வச்சுக்கணும் அதாவது பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் அஞ்சு விதமான வாயு இந்த அஞ்சு விதமான காற்றும் அஞ்சு இடத்துல முடிச்சு போடப்பட்டிருக்கு நம்முடைய தேகத்தில் ஹிருதி பிராணா குதேபானா வியான சர்வசரீரக உதானஹா கண்டதேசஸ்தா சமானா நாபிசம்ஸிதா அப்படின்னு ஹயத்தில் பிராணன்னு இருக்குது அடி வயத்துக்கு கீழே அபானன்னு இருக்குது வியானன் அப்படிங்கிற வாயு நம்முடைய தேகம் பூரா இருக்குது உதானன் அப்படிங்கிற வாயு காத் கண கழுத்தில் இருக்குது சமானன் நாபி இடத்துல இருக்குது அதாவது தொப்புள் இருக்குது இப்படி அஞ்சு விதமான வாயுக்கள் இதுதான் பிராணன்னு சொல்கிறோம் அஞ்சு விதமாக பிரிஞ்சு அஞ்சு இடத்துல இருக்குது நம்முடைய தேகத்தில் அப்படி அவனுக்கு ஆயுஷு முடிய போகிறது அப்படின்னா இந்த அஞ்சு இடத்துலேயும் உள்ள இந்த வாயுக்கள் ஒரே இடத்துக்கு வந்து சேர்றது அப்படிதானே நாம் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னா பேக்கை கொண்டு வந்து நடுப்புற கூடத்தில் வைப்போம் பாத்ரூம்லேருந்து பல்பொடி சோப்பு எல்லாம் கொண்டு வந்து பேக்கில் வச்சுப்போம் பிறகு பீரோலேருந்து நாம் எடுத்துக்க வே கட்டிக்க வேண்டிய துணியை கொண்டு வந்து பேகில் வச்சுப்போம் சமையல் கட்டிலிருந்து கொண்டு வந்து பேகில் வச்சுப்போம் அப்படி அங்கங்கே இருக்கிற வஸ்துக்களை கொண்டு வந்து பேகில் ஒரே இடத்துல சேர்த்துப்போம் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அது அஞ்சு இடங்களில் உள்ள காற்றுகளும் சேர்ந்து ஒரே இடத்துல ஹிரதயத்தில் வந்து சேர்றது அப்படி எல்லாமா சேர்ந்து ஒரே இடத்துல வந்து நிற்கிறது காற்றுன்ட்ருக்கு அப்படி அவருடைய ஆயுசு முடிகிறதுன்னா அதை எடுத்துன்னு கிளம்புறான் அப்படி ஆட்டோ வந்த உடனே அந்த பேகை எடுத்துன்னு டக்குன்னு ஆட்டோவில் ஏறி உட்காற போல் அந்த மிருத்தியு வந்த உடனே இந்த தேகத்தை விட்டுட்டு டக்குன்னு கிளம்புறான் அப்படி அந்த தேகத்திலேருந்து கிளம்புற அவஸ்தைகள்லாம் கூட கருட புராணத்தில் சொல்லியிருக்கேன் ஒரு பழகா ஆணிகளை அடித்து முதுகு பக்கம் வச்சு ஒரு அழுத்தழுத்துனா அப்படியே இருக்கும் அது வேதனையை கொடுக்கறது இந்த மரண காலத்தில் அப்படின்னு கருட நமக்கு காட்டுறது அப்போது எங்கே போகிறான் அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்